அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு தேரற்க தேராது தேர்ந்தபின் தேருக தேரும் பொருள் தேராது யாரையும் தேரற்க யாரையும் தேராது தேரர்க்க தேர்ந்தபின் தேரும் பொருள் தேருக அப்படி படிக்கணும் மாற்றி இது இதுவரையிலும் சொல்லப்பட்டபடி ஆராய்ச்சி பண்ணாமல் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து விடாதே தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய திறமைக்கு ஏற்றபடி செயலை செய்வதற்கு நியமித்து விட வேண்டும் பொறுப்பை கொடுத்துடணும் அப்படிங்கிறது இந்த குரலுடைய பொருள் குணநலனையும் குடிப்பிறப்பையும் ஆராய்ந்து ஒருவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு பிறகு அவனுடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு செயலை நிர்ணயிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் செய்ய கருதிய செயலானது வெற்றிகரமாக நடைபெறும் பதவுரை பார்ப்போம் யாரையும் எவரையும் தேராது ஆராயாமல் தேரற்க தேர்ந்தெடுக்கக்கூடாது தேர்ந்தபின் தேர்ந்தெடுத்த பின் தேரும் பொருள் அவரவர்க்கு தகுந்த செயல்களை தேருக ஐயப்படாமல் அதாவது சந்தேகப்படாமல் விட வேண்டும் எவரையும் ஆராயாமல் தேர்ந்தெடுக்க கூடாது தேர்ந்தெடுத்த பிறகு அவரவர்க்கு தகுந்த செயல்களை ஐயப்படாமல் சந்தேகப்படாமல் உடனே வழங்கிவிட வேண்டும் என்பது பொழிப்புரை தேரர்க்க யாரையும் தேராது